உங்கள் படுக்கைக்கு வந்தால் கூறு தடவை சுபான் அல்லாஹ் கூறுங்கள் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹமது இல்லா கூறுங்கள் என்று நபி அலி வசல்லம் அவர்கள் எனக்கும் என் மனைவி ஃபாத்திமாவிற்கும் கூறினார்கள் மற்றொரு அறிவிப்பில் முப்பத்தி நான்கு தடவை சுஹான் என்றும் மற்றொரு அறிவிப்பில் முப்பத்தி நான்கு தடவை அல்லாஹு அக்பர் என்றும் உள்ளது புகாரி மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து மூன்று ஆறு முஸ்லிம் இரண்டு